அப்துல்லி ஒரு பகுதி மட்டும் சிறைக்கப்பட்ட ஒரு சிறுவனை கண்ட நபி அவர்கள் அவ்வாறு செய்வதை மக்களை தடுத்தார்கள் தலை முழுவதையும் சிறையுங்கள் அல்லது அதை முழுவதுமாக சிறைக்காமல் விட்டு விடுங்கள் என்று நபி சொல்லாஹும் அனிஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவோ நான்கு